ஒன்பது ஒரு முறை பாதை நின்றில் ஒரு பேரி தம்பளத்தை இது தர்ம பொருளாக இருக்கும் என நான் பயப்படாமல் இருந்திருந்தால் அதை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று